why should we give special treatment to you is this smaller hospital abindra mari or kelviya ketane ortha ilam volleyball avlo perku naduvula aydam india police ark naduvula siranjiviye paathu andha keta ilinjana paathu ch ilinjana ilinjannu varu ilinjana paathu polaga angina manaje balajode neengi pentra irukiradi take it see abu dhabi barjaachi barjaandra parunga sharja begrain inda nadugalla nadakara ipl naalayoda munji naal nile ind india vandadukapra nam paithai mucham mari aduvom ayyo match cricket catch cricket appin solla already ind ipl anga nadakaram solla maxwell adichadilende konja aarvu thottukichi நடந்தான் இருக்குற எல்லாச்சாட்டு அதே நாடு நடத்தின ஒரு தைரியவோம் புதுசா இருந்து சென்டு ரோஹித் சர்மா ராம்கோபால் முரளி விஜய் கடைசியா செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இடி இடி பார்க்கும்போது எனக்கு கோண சத்துப்பா மாதிரி ஒரு ஃபீலிங் வருது அதனால ஸ்கோரே தெரிய மாட்டேன் அது நல்லாவே இல்லை ஐபிஎல்லில் யாருமே பார்க்க பிடிக்காத பார்க்கும்போதே என்ன டீம்டாதுன்ற மாதிரி போர் அடிக்கிற ஒரு டீம் எல்லாம் ஆஷிஷ் நகரெலாம் போய் ஒழுங்காக ஆயிட்டான் பாரு டீம்லாம் ஒரு டீமா அப்படின்ற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு கிரேட்டஸ்ட் டீம் இந்த டூ வீக்ஸ் ஆஃப் த டூ தௌசண்ட் ஃபோர்டின் ஐபிஎல் இது மும்பை இந்த டீமோட மென்டர் கும்லே கோச் கோச்சுக்கும் மென்டருக்கு என்ன டிஃபரன்ஸ் எனக்கு சத்தியமாக தெரியல சம்பளம் தான் டிஃப்ரென்ஸாக இருக்கும்போது அது வந்து ஜான் ரைட்டு ஜான் ரைட்டாக இந்தியாவுக்கு கோச்சா இருந்தால் நிறைய கங்குலியெல்லாம் சட்டைய கேட்டது காரணமாக இருந்தார் அவர் அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ஐகான் வந்து பிரசென்டாக இருக்கணும் ஐகான் ஒரே மேும் வர முடியாது தெரிஞ்சு தயார் கௌதம் கம்பீர் நான் கொஞ்சம் பயந்து நின்னே ஐயோ இந்த கௌதம் கம்பீர் திருப்பி இதல ஒரு 250 போட்டு உள்ள வந்துருவானே அப்படினு சொல்லிட்டு ஆனா 000034 அப்படிங்கற மாதிரி பின் கோட் மாதிரியே ரன் அடிச்சு கண்டிப்பா இன்னும் 87 ವರ್ಷத்துக்கு இந்தியன் டீமுக்குள்ளே நுழை முடியாதுன்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இந்த ஐபிஎல் தான ஆடு ஆடு என்ன ஆனான் ਉਹ திமிரு மேட்ச் பால் சைன் பண்ணி இதைக்கு நல்லவேளை ஏதோ சைன் பண்ணல ஒரு பால் சைன் பண்ணிரப்ப போல தான எல்லா வருஷமும் அந்த வின்னருக்கு மேட்ச் பால் சைன் பண்ணனும் மூஞ்சும் அப்படினு சொல்லி ஊருக்கு அவன் பாவா பாரின் கேப்டன்லாம் வந்து சிரிச்சனே ஹாய் கை வாட் ஆர் யூ winning the match ball அப்படினு அவல்ல பேசிட்டு சைன் போட்டு குடுக்குறான் இவன் மூஞ்சில ஆனோ எவ்வளவு திட்டம் இல்லாத ஆனா இதுமே வளரல அப்ப சந்தோஷம் அதே கொல்கட்டா டீம்ல தான் வந்து தான் ஏன் இருக்கோன்னு தனக்கே தெரியாமல் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு வருஷமா தான் ஏன் இருக்கும் தனக்கு என்ன விளையாட வரும் தான் கிரிக்கெட் பிளேயர் தானா அப்படின்ற மாதிரி மனசில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஒரு சலமே இல்லாமல் வந்து நின்றுட்டு அப்படி பாக்குறதுக்கு ஏடி அம் பேர் எட்டி பாக்கிறதுக்குள்ள அவுட் ஆயிட்டு திரும்பி வீட்டுக்கு போற மாதிரி ஒரு கிரேட்டஸ்ட் பிளேயர் யூசப் பார்த்தான் ஐ ரியி ஃபாலோவ் இன் லவ் எதுக்கு வச்சிருக்காங்கன்னா தெரியல ஷாருக் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்ட போல அதனால வந்து ஜம்பிங் ஜப்பாங்க ஜிப்பாங் ஜப்பாங்க ஜப்பாங்க ஐயோ சொன்னோன்னு தான் யா வருது போன வசதி இந்த பாட்டு எவ்வளோ நல்லாயிருந்து ஜம்பிங் ஜப்பாங்க ஜிப்பாங் ஜப்பாங்க வீட்டில் இருக்க குழந்தைங்களா ஸ்டெப்லாம் போடாச்சு நாங்க எங்க ஆஃபீஸ்ல ப்ராக்டிஸ் பண்ண மூணு நாள் ரெண்டு பேர் லீவ் ஆனா இந்த மாதிரி இந்த வருஷம் ஒரு பாட்டு போட்டுருக்கேன் ரொம்ப நல்லாவே இல்லைன்னா பாட்டு பஞ்சமுடைய முடியாத சகிச்சுக்க முடியாது சென்னை ஹைதராபாத் கோச்சா இருக்கிறது பிடிக்காது சர்மனில யார் இருக்கா அப்படினு பார்த்தாக இவங்களே கமெண்ட்ரி பண்ணுவாங்களா இவங்களே மேன் ஆஃப் தி மேட்ச் செலக்ட் பண்ணுவாங்களா இவங்களே அவார்டு கொடுப்பாங்களா அதே அதே அதே அதே ரவி சாஸ்திரி அதே ரமிஷ் ராஜா அதே வந்து சிவராம கிருஷ்ணன் கொஞ்சம் ग्लாமர் கோஷன் மிஸ் ஆகுது எல்லாரியவே வந்து டூபாய் கூட்டி போக முடியாத போல இருக்கு இங்க சென்னைக்கு வந்ததக்கு அப்புறம் தான் நிறைய நம்ம ஊர்ல தெல்லி கனைஸ்லாம் அவார்டு ஃபங்க்ஷன் நின்னுது we have the delhi ganesh in the presentation party today அப்படினுவாங்க அப்பதான் நமக்கு கொஞ்சம் ஜாலியா இருக்கும் ஐல் போங்கா டா अवार्ड அப்படினு சொல்லிட்டு கொடுக்கணும் அப்படினா கண்டிப்பா அந்த அவார்டை வந்து இந்த பெங்களூர் டீமுக்கு தான் கொடுங்க இங்க தலையும் சேவாக்கு அவுல் நாள் கழிச்சுக்கு சிதறிச்சு சந்தோஷமா மேட்ச் ஆறறானே தீபாவளி அற்புதைய பார்த்திவ் பட்டேலு சும்மா இருந்தாலும் அவன் ஒரு வீடு என்ன பண்ண ஒரு மேட்ச் கூட ஒரு தனி பாட்டில் கூட போயிட்டு கஷ்டமாட்டி அனு காச சிந்தா தொடர்ந்து ஒருத்தாண்டி ஒரு பெரிய ஒரு யுவராஜ் சிங்க அவரை ஒரு பதினாலு கோடி ரூபாய் அளவுக்கு ஒருத்தனை ஏமாத்தி பண்ணி போய் உட்கார்ந்தானே அப்பா இப்பதான சம்பள இல்ல பதினாலுமே ஒரு முப்பத்தி மூணு முப்பத்தி சொல்லும் போது கொஞ்சம் கிடையாது வேற என்ன இந்த ஐபிஎல் சம விஷயம் முரளி Okay. <laughs> முரளி விஜய் வழக்கமா நம்ம ஊர்ல நம்ம டீம் சென்னையில்ல தோனி கூட இருந்ததுனால ஒரே ஒரு இன்னிங்ஸ் ஆனாலே மொத்த ஐபிஎல் ஆடலாம் இந்தியாக்காக ஒரு ரெண்டு வருஷம் ஆடலாம்ன்ற மாதிரி அவருக்கு பேக்கேஜிங் ஆஃபர் காம்போ ஆஃபர் வேணுமா ஐபிஎல் ஒரு இன்னிங்ஸ் ஆடு அடுத்து 6 மாசத்துக்கு டீம்ல ஆடுன்ற மாதிரி அந்த காம்போ ஆஃபர் மீறி இப்ப டெல்லி கம்சிச்சிட்டாங்களா டெல்லில செம்மயா இருக்கு பாக்கும்போதே அவரும் ஓ மை குட்னஸ் கிரேஷியஸ் ஆஃப் அலோஷியஸ்ன்ற மாதிரி முதல்ல எல்லா மேட்ச்லயும் அவர் சத்தியத்தை காப்பாத்திட்டார் 10 நிமிஷம் மாற வளர மாட்ட கமான் கமாල් தாயின் மீது ஆணை ஏ எடுத்து சவத மூடி பேன்ற மாதிரி செம்மயா ஆடி டிடின்னு பார்த்தா அந்த சத்தியத்தை மீறற மாதிரி 50லாம் அடிக்குறான் அவன் ஐ வாஸ் அஸ்டானிஷ்ড ஆஃப் தி ஸ்டண்ட் முரளி விஜய் பத்தி பேசி பாவம் அழகு ரெண்டு வாரத்தில் போன வருஷம் ஒரு கண்டுபிச்சது கூட பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் கூட கிடையாது இந்த மேக் திறமையண்டு வாய்ப்பு அவனு நினைச்சது அந்த டீமோட ஆரம்பத்தில் ஓடி போய் பிடிச்சிருந்தா தலைவன் ஆசிஷ் நகரா போலிங்ல பெருசாகவும் சாதிக்கலாம் இந்த ஸ்டீவன் ஸ் ஒரு பயன் ஒரு கிரிக்கெட் திங்கிங் கிரிக்கெட்டர் அடுத்த ரெண்டு நாள் இந்தியாக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆர்வம் ஜாஸ்தியாக உட்கார்ந்து ஐயா ஐபிஎல் பாக்கலாம் ஒரு மாதிரி அதுக்கப்புறம் செவன்டி சிக்ஸ் சீன்ஸ் குழந்தை போய் அழு நீ இப்ப செலக்ட போய் எது குதிக்க போறேன் கேட்டு இருக்கிற ரியாலிட்டி ஷோல இருக்கல அது ஒரு மாதம் வச்சு பாத்துக்கலாம் நீ கேட்டு இருந்தது நான் கேட்டு சோ ஃபார் வாட் இஸ் ஹாப்பிங் ஆஃப் ஐ பி எந்த டூ தௌசண்ட் ஃபோர்டின் ஆஃப்ஜா பெகரின் அப்துதா இது